सुखचंत कपिललो गजकर्णक लंबोदरच विकटो विघ्राजो विनाय धूमकेतुणाध्यक्षलचंद्रो गजानन वक्रतुंड शूर्पकर्णो हेरंबस्कंदपूर्वज कलास्याठेणुयादपी विदे विवाहे प्रवेशे निर्गमे तथा जायते, पूजितो सर्व्यु विघ्नस्त सिरपी सर्व्निदे तस्म श्रीकान्तो नम श्रीका जननीमंग महामतिं ஜனக்கோ தம் வந்தே குஞ்சானுமூரவியசூனு சுரசைநுகம் சதாணமபே நமஸேவி காஷ்மீரபரவாசி ஸோ பிரத்தம் விதாச்சேவம் ஷாந்தம் சிவாத்மா சதாத்தேணி நமஸை நமஸை நமோ நம विष्णु जिष्णु महाविष्णु प्रभ विष्णु महेश अनेक दैत्याम्राचंद्रा राम मेधसे रघुनाथय सीतायात नम प्रन पिजातायत्रक गीतामृतदुहे लोकवीरं सर्वरक्षाकरं ாயாே நமக்கவீரம் மகாபூஜ் சுவாக்கம் விபு பார்வீன அஜாடியம் வாக்ப்படுத்தம் ஹனூமஸ்மரா निधजे सर्व ஷஜஜேவோி திணாமூரே நமஸ்ரீதிமூர் சுந்திரயம் சூத்திருத்தம் முனீந்திரீம்ஷியம் மேஷி கமா व्यास विशाल बुद्धे भारत प्रज्वालितो நமோஸ்து வசவிஷாலே ஃுல்ல பத்தேற்றைல பிரலித்தோனப்பதீபுமரானாலயும் நமாவரம் லோக்கோபேஷை लोकान् मुक्त्वा मूलतो निष्पतंती। भुवने। ோக்கான்பவின் தாபாபியமான மௌனம் வட்டவிடப்போ மூலத்தோஷோர்மூர்ச்சரவீ தீர் விதையீர் விவேகினீம் भारती प्रसन्नं बोधस्वरूपं ாரீர்சிரந்தனந்த பிரம் நஜபாவயீந்தமீவம் ஷீச்சித் பனந்தமாந்த சத்வி ஆமா பாதைஸ்மியம் எயரிமே பூவன் பதவிய பிரணத்தேதா தான் நணதம உலகலா உணர்ந்து ஓதர் அரியவன் நிலமுலாவியநீர்மலிவேன் அலகிழன் அம்பலத்து ஆடுன் மலர்ஷிளீ வாழ்த்தி வணங்கு எல்லாம் வல்ல கடவுளையும் சத்குருவையும் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் நன்றாக வணங்கிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை முதலிலே கூறிக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் நன்கு உடல் நலத்துடனும் நீண்ட ஆய்வுடனும் வாழ வேண்டுமென்றும் அறிவுபூர்வமாக தர்மங்களை அனுஷ்டானம் செய்து சத்குணங்களை அபிவிருத்தி செய்து கொண்டு நம்முடைய ரிஷிகள் வாழ்ந்த வாழ்க்கைப்படி இயன்றவரை வாழ்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அமைதியாக வாழ்வதற்கான அறிவை நீங்கள் வழங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக விளங்க வேண்டும் என்றும் பகவானை பிரார்த்தனை செய்து மனமாற வாழ்த்துகிறேன் ஞான வேள்வி என்கின்ற பெயரிலே உங்களுடைய உள்ளங்களையெல்லாம் ஹோம குண்டங்களாக பாவனை செய்து நம்முடைய ரிஷிகள் வழங்கிய எத்தனையோ விதமான அறிவு விஷயங்களை உங்களுடைய உள்ளங்களாகிய ஹோமகுண்டத்திலே ஹோமம் செய்ய வேண்டும் என்று நான் இங்கே சங்கல்பம் செய்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்கிற தலைப்பிலே இந்த ஞான வேள்வியை இறைவன் அருளோடும் குருவின் அனுகிரகத்தோடும் தொடங்குகிறேன் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞானயஜ்ய பரந்தபர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஜானே பரிசமாபியதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையிலே நான்காவது அத்தியாயத்திலே சொல்லியிருப்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கக்கூடும் பலர் அறியாமலும் இருக்கக்கூடும் கிருஷ்ணர் பன்னெண்டு வகையான யஜங்களை நான்காவது அத்தியாயத்திலே சொல்லுகிறார் பிரம்ம ஜான யஜ்யம் தேவ யம் சம்யம யஜ்யம் விஷய கிரகண யஜம் ஆத்மசம்யம யஜம் திரவிய யஜ்யம் யோக யஜ்யம் ஞான யஜம் சுவாத்தியாய்ஞான யஜ்யம் பிராணாயாம யஜம் ஆகார நியம யஜம் என்றெல்லாம் சொல்லி பன்னிரண்டு வகையான யஜங்களை கீதையிலே பகவான் சொல்லியிருக்கிறார் அதில் அவர் முக்கியமாக கடைசியில் சொல்லுவது எல்லா யஜ்யங்களிலும் ஞான யஜம் உயர்ந்தது ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் திரவியமயமான யஜ்யங்களை செய்வதை காட்டிலும் அதெல்லாம் செஞ்ச அதெல்லாம் காட்டிலும் ஞான யஜ்யம் உயர்ந்தது திரவியமயாத்து யஜாத்து ஞான யஜா ஸ்ரேயான் ரொம்ப உயர்ந்தது ஏன்னா எல்லா கர்மங்களும் ஞானத்தில் முடியறதுன்னு சொல்றார் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமா எல்லா கர்மாவினுடைய பிரயோஜனங்களும் நம்ம வந்து ஞானத்தை பெறுவதில் முடிவு பெறுகிறது அப்படின்னு சொன்னார் அந்த ஞானத்தை எப்படி அடையிறதுங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் உபாயம் சொன்னார் அந்த ஞானத்தை நீ வந்து நீயா அடைய முடியாது அதுக்கு தகுந்த சம்பிரதாயம் தெரிஞ்ச குருமார்கள் இருக்கிறார்கள் எப்படி நமக்கு ஒரு வியாதி வந்தா அந்த வியாதியை நீக்கிக்கிறதுக்கு சரியான டாக்டரை நாடி போறோமோ அது மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அஜானம் என்கிற ஒரு வியாதி நீங்க வேண்டுமானால் அதுக்கு தகுந்த ஆச்சாரியங்கிட்ட போகணும் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று ஆழமாக சிந்திக்கலாம் அந்த ஞானத்தை பெறுவதற்கு நீ குருவிடம் போகணும்னு அடுத்த ஸ்லோகமே அந்த அந்த நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாவது ம் சந்தது என்று சொல்லது நான்காவது அத்தியாயத்தில் முப்பது ஸ்லோகம் சொல்லுகிறது தகுந்த ஆசிரியரை நாடி பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள முயல்வாயாக உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த பெரியோர்கள் அதை உனக்கு உணரும் வகையில் நன்கு உணர்த்துவார்கள் என்று கூறினார் பகவான் தத்வித்தி பிரணிபாட்டேன உபதேந்த வள்ளுவரும் சொன்னார்ட்பு நிறைய கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நீ பெரியவர்களிடல போய் சென்று நல்ல விஷயங்களை கற்று அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொள்வாயே ஆனால் மறுபடியும் உனக்கு துன்பம் தோன்றாது என்று வள்ளுவர் சொல்றார் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா மறுபடியும் இந்த உலகத்துல இந்த உடல்லையும் உலக வாழ்க்கையிலையும் நாம அவஸ்தப்பட மாட்டோம் என்று திருவள்ளுவரும் சொல்ற ஆக இந்த அடிப்படையிலெல்லாம் மனத இந்த கருத்துக்களை நான் மனதிலே கொண்டு ஞான வேள்வியை துவக்குகிறேன் கோவில் இருக்கு நிறைய நம்முடைய சாஸ்திரங்கள்ல வேத பூர்வ பாகங்கள்ல எல்லாம் அறவட்ட குண்ட ஹோமகுண்டம் வட்டமான ஹோமகுண்டம் சதுரமான ஹோமகுண்டம் இன்னும் எத்தனையோ விதமான ஹோம முப்பத்தி ஆறு விதமான ஹோம குண்டங்கள்லயே ஹோம விதம் இருக்கு என்னென்ன திரவியங்கள்ல எந்தெந்த காலத்துல யாராரு எப்படி பண்ணணும் இகலோக பரலோக சௌக்கியங்கள்லாம் கிடைக்கிறது ஆகா அந்த யஜ்யங்கள் எல்லாம் திரவிய யஜம் உபனிஷத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு ததே தத் சத்தியம் மந்திரேஷு கர்மானி கவயஹா யான் தானித்ம்யரம்மாசவாண்டிஷத்தினுடைய முதல் முடகம் ரெண்டாவது முதல் மந்திரம் சொல்றது முதல் முண்டகம் ரெண்டாவது கண்டம் முதல் மந்திரம் சொல்லுகிறது அப்பா வேதத்துல சொல்லிருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சத்தியம் அது பொய் கிடையாது தத்து ஏதம் மந்திரேஷு கர்மாணி கவயா கர்மாணி யானி அபசியன் ரிஷிகளெல்லாம் மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள் கர்மாணி கவயா யானி அபசியன் எதையெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ தானி திரேதாயாம் பகுதா சந்த அதெல்லாம் மூன்று வேதத்திலையும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு அம்மா அப்பா நல்ல குரு வரவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு தானி ஆச்சரத்தை அவைகளையெல்லாம் நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுங்கள் சத்தியகாம சத்தியத்தை விரும்புகிறவர்கள் நல்ல கர்ம அடைய விரும்புகிறவர்களே சத்தியகாமா ஏஷகா வஹா இது உங்களுக்கு சுக்ருத்த லோகே பந்தாகா இன்பமாக வாழ்வதற்கு புண்ணிய கர்மாக்களை செய்து வாழ்வதற்கு இதுதான் வழின்னு சொல்றது ரொம்ப அழகான மந்திரம் ஈஷா வாசி உபனிஷத்திலையும் பார்க்கிறோம் குருவன் கருமாணி ஜிஜி எல்லாம் நன்றாக நூறு வருஷம் வாழுங்கள் அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஈஷாசு ரெண்டாவது மந்திரம் சொல்றது நல்ல காரியங்களை நூறு வருஷம் வாழ விரும்புறது நமக்கு சுவாவமாவே இருக்கு ஆசை வேதம் சொல்றது நீங்கள் நூறு வருஷம் நன்றாக வாழ விரும்புகிறீர்கள் வாழுங்கள் ஆனால் சத்கர்மங்களை செய்து கொண்டு வாழுங்கள் அப்ப இதுக்கெல்லாம் வேதத்துல வந்து கர்மாக்களை எல்லாம் செய்யறதுன்னு ஒரு அம்சம் இருந்தாலும் விஷயங்களை பற்றி தான் இருக்கு ஞானம்னு நம்ம போட்டிருக்கிறது வெறும் தத்துவ ஜானம் மாத்திரம் நம்ம சாதாரணமா ராஜபாளையத்துல உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் ஞானம்னு சொன்னா எதப்பத்தின ஞானம் அதே கடஞ்ஞானமா பட்டஞ்ஞானமா மட ஜானமா விரக்ஷானமா மனுஷானமா அது என்ன ஞானம் ஞானம்னு சொன்னால் எதை பற்றின ஞானம் விளக்க பற்றின அறிவா கட்டடத்தை பற்றின அறிவா ஏன்னா ஞானம்ங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் அறிவு தான் இந்த சைவ சித்தாந்த அழகாக சொல்லுவாங்க அன்பு நெறி அறிவு நெறியம்பாங்க ரொம்ப அழகான சொல் அது இறைவனை குறித்து ஸ்தோத்திரங்கள் செய்வது பாடுதல் அறிவு இறைவனை பற்றி அறிந்து கொள்வது ஆக அன்பு நெறி அறிவு நெறின்லாம் சொல்லுவார்கள் தமிழ்ல ரொம்ப அழகான சொல்லுது அதே மாதிரி இங்க த இந்த ஞான வேள்வின்னு ஞானம்ங்கிறது சம்ஸ்கிருதம் வேள்விங்கிறது தமிழ் வேள்விங்கிறது வந்து வேட்பது ஹோமம் பண்றது திருவள்ளுவர் நிறைய சொல்றாரு அவி ஆயிரம் வேட்டல் அப்படிங்கிறார் வேட்டல்னாலே ஹோமம் பண்றதுன்னு அர்த்தம் தமிழில் வேள்வின்னு சொல்றோம் வேதமும் வேள்வியும் ஆயினா இருக்குங்கிறார் இறைவன் எப்படி இருக்கிறார்னா வேதமும் வேள்வியுமாக இருக்கிறார் வேள்விங்குற ஒரு சொல்ல நாம கையாள்றோம் ஞானம்ங்கறத கையாள் ஆனா இங்க ஞான வேள்வி நான் சொல்றது நமக்கு வாழ்க்கையில எதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது ஒரு விஷயம் ஞானம்ங்கிறது அப்புறம் தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது காலையில நிகழ்த்துற வேள்வி தத்துவ ஜானம் சாயங்காலம் நிகழ்த்துற வேள்வி தர்ம ஜானம் இது நல்லா புரிஞ்சு நான் சாயங்காலம் பேச போறதெல்லாம் தர்மசாஸ்திரம் காலையில பேச போறது தத்துவசாஸ்திரம் அதனால ஞான வேள் தலைப்புல போட்டுக்கிறதுனால சாயங்காலே தர்ம ஜான யஜ்யா பிராத்த காலே தத்துவான யஜா அத்தவா பிரம்ம ஜான யஜா காலையில பிரம்ம ஜான யஜ்யம் தத்துவஜான யஜ்யம் சாயங்காலம் நடத்த போறது தர்மஜான யஜ்யம் அதனாலதான் தர்மஜானம்னா அறத்தை பற்றிய அறிவை பெறுதல் எத்தனையோ பேர் இருக்கும் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாழ்க்கையில் இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகங்கிற தலைப்பை நான் இப்போ நான் ஒரு விஷயத்த முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நம்ம டாபிக்கை நல்லாவே அனலைஸ் பண்ணுவோம் ஏழு நாள் எட்டு நாள் இருக்கேன் நம்மளுக்கு இன்னைக்கு மாத்திரம் நான் எட்டு மணிக்கு முடிச்சுடுவேன் நாளையிலேருந்து வழக்கம் போல இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கிறதுனால எல்லாரும் நல்லா நல்ல முறையில் அதை தயா ஆசையினால முறைப்படி தொடங்கிருக்கோம் இன்னைக்கு நான் எட்டு மணிக்கு முடிச்சுடுவேன் அது வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அதை பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒருவே ஒரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் மாத்திரம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நம்மெல்லாம் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறோம் எதை தேடுறோம் என்ன விரும்புகிறோம் அல்லது எதை தேடுகிறோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கோ இல்லையோ தெரியாது நான் இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு பிரசன் பண்றதுனால இந்த விஷயத்த உங்கள்ட்ட நான் எடுத்து சொல்றதுனால வாழ்க்கையில சொல்றேன் அதாவது ஒருத்தர் வந்து வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு ஆள் வந்து எதையோ தேடிட்டு இருந்தார் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் ஆனா திரும்பவும் நினைக்கிறது தப்பே கிடையாது இதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்றேன் உங்களுக்கு சம்சார கட்டுவிருஷ்ண மே சுபாஷித ரசா சுவாதக சங்கதி சுஜனே ஜனே இதனுடைய பொருள் நம்ம வாழ்க்கை வந்து ஒரே கஷப்பான ஒரு மரமா உலக வாழ்க்கை ஒரு கசப்பான மரம் போன்றது கட்டு விரட்சியா அமிர்தோப்பமே அது அமிர்தத்துக்கு சமமா என்ன நம்ம சொன்னதே நினைச்சதே நினைக்கிறவங்கிறதுக்காக சொல்றேன் கட்டு விரட்சோப்பமே இந்த கஷப்பான மரத்தினுடைய பழங்கள் இரண்டு இருக்கிறது அமிர்தமான பழங்கள் அமிர்தோபே ஸ்தகா துவேபலே ஸ்தகா ரெண்டு பழம் இருக்கு அது என்னதுன்னா நல்லவங்க சொல்லி இருக்கிற நல்ல வாக்கியங்கள் ஒண்ணு அப்புறம் அவங்களோட சேர்ந்து பழகிறதுன்னு ஒண்ணா சுபாஷிதரசாஸ்வாதி நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த காதல் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கேட்கட்டும் கருணாபியாம் பூரி விஸ்ரூவம் பூஷணம் சாஸ்திரம் செவிகால் கேள்மீன்களோ இல்லை இந்த காது வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் நல்ல விஷயத்தெல்லாம் காதில் போட்டுடே இருப்போம் அதுக்காக சொல்றேன் விஷயத்துக்கு வரேன் இப்போ வா ஒருத்தன் வந்து தேடிட்டே இருந்தான் தேடின்ட்டு இருந்தான் அவன் தேடுன்ட்டு இருக்கிறத பார்த்தான் இன்னொருத்தன் அவன் தேடின்ட்டு இருக்கிறத இன்னொருத்தன் பார்த்தான் பார்த்த உடனே என்னமோ தேடராம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் தேட ஆரம்பிச்சுட்டான் இவனும் தேட ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டாவதா ஒருத்தன் தேடினா பாருங்க அவனுக்கு சந்தேகம் வந்தது என்ன தேடுறோம் தெரியல என்ன தேடுறோம் தெரியல அந்த முதல்ல ஒருத்தன் தேடி பாருங்க அவன் பக்கத்தில் போனான் அவன் பக்கத்துல போய் எதை தேடுற என்ன தேடுற அப்படின்னு கேட்டான் அவன் சொன்ன நான் மோதிரத்தை தொலைச்சுட்டேன் அதைத்தான் தேடுறேன் முதல் ஆள் வந்து அவன் எதை தேடுறான்னு தெரியாமயே கொஞ்ச தேடி தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புத்தி வந்தது என்ன என்ன தேடுறோம் தெரியாம தேடிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன்னு சொன்னோ மோதிரத்தை தேடுறியா சரி நானும் தேடுறேன் அவனுக்கு ஒரு எண்ணம் நம்ம கிடைச்சா நம்ம எடுத்துப்போம் எடுத்துட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம் சொல்லி அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்படித்தான் ஜனங்கள்லாம் இருக்காங்க பெரும்பாலும் எல்லாரையும் சொல்லல பெரும்பாலும் அப்ப வந்து பார்த்தான் கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு பெரும் இன்னொரு சந்தேகம் வந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ சேர்ந்து தேடிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தேகம் வந்தது இந்தப்பா மோதிரத்தை நீ எங்க தோளைச்சேன்னா முதல்ல எதை தேடுறோம்னு தெரியாம தேடிட்டு இருந்தான் அப்புறம் விஷயம் தெரிஞ்சது மோதரத்தை தான் தேடுறோங்கிற விஷயம் தெரிஞ்சது எதை தேடுறோங்கிற அறிவோட தேட ஆரம்பிச்சான் முதல்ல வந்தது தொலைச்சான்னு தெரியலனு கேட்டான் நான் பாத்ரூம்ல தொலைச்சேன் பாத்ரூம்ல தொலைச்சேன்ல தொலைச்சத போய் இங்க பாத்து இங்க போயிடுச்சு சொன்னி நம்மள முட்டாளா உங்களுக்கு தோணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல வேணா நம்ம அறிவாளியா இருக்கலாம் ஒருவேளை ஆனா நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே எதை நாம் தேடுகிறோம் தேடப்படுகின்ற ஒரு பெரிய கேள்வி கேள்வி நம்ம நிறைய பேருக்கு இப்ப இங்க உட்கார்ந்து பாடினாரு ஒரு ரெண்டு பேர் பாடினாங்க அதுல ஒரு பையன் இருக்கார் இந்த பக்கம் உட்கார்ந்து பாடினார் விஸ்வநாதன் அவர் அந்த பாரதி சுவாமியுடைய பேரன் அந்த ஞானானந்த பாரதி சுவாமிகள் உங்கள்டு நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உடனே சொல்லுவாங்க இந்த இது டிவியில் வருங்களா இந்த சீன் வந்து டிவியில் காட்டுவீங்களா அப்படிமா அவனுக்கு என்னன்னா என்னுடைய பிக்சர் டிவியில் வரணும் ஆசைக்கு என்னுடைய பிக்சர் டிவியில் வரணும் அதை முதல்ல கேட்டுமா என்ன விரும்புறீங்க அப்படின்னா சரி கேட்டுட்டார்னு அவன் அந்த நேரத்துக்கு எந்த யோசிச்சு நான் அதை செய்யணும் இதை செய்யணும் நான் வந்து சீக்கிரம் படித்து இப்போ சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் என்ன சொல்லிடுவாங்க இப்போ இப்போ ஒரு ஒரு வாரமாக பயத்தில் இருக்காங்க எல்லோரும் ரெண்டு மூணு வாரமாக அமெரிக்காவுக்கு போகணும் சொல்லியிருப்பாங்க இப்போ இனிமேல் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்களோன்னு தெரியல இந்தியாவிலே இருந்து நான் நிம்மதியாக இருக்கணும்னு எத்தனை பேர் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எனக்கு அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் யோசிக்க போகிறதில்ல அது வேறு விஷயம் அப்போ வந்து யாருக்கையாவது கேட்டால் என்ன சொல்லுவோம்னா நம்ம எனக்கையாவது சொல்லுவோம் நான் வந்து எப்படியாவது இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க நான் வந்து எப்படியாவது என்னவாது கஷ்டப்பட்டாவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் இல்லை இத்தனை கோடி சம்பாதிக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க என் நல்லா எனக்கு என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும் இப்படி எதையாவது சொல்லுவாங்க நீ எதை விரும்புகிறேன்னு கேட்டால் யாருக்கும் தெளிவாகவே எதுவும் சொல்ல தெரியாது சரி போனா போறது நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ராஜாவும் இப்ப தான் சொன்னார் அதாவது எதை தேடுறோம்னு கேட்டால் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்குறது நீ எல்லாவற்றிலும் இன்பத்தை தேடுகிறாய் எதை தேடுகிறாய்னா இன்பத்தை தேடுகிறாய் இப்போ நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சொன்னா புரியறது முதல்ல புரியல எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் தான் நிறைய பேர் சொல்றானே தவிர சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய பேர் முதல்ல சொல்றது இல்லை ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் விசாரம் பண்ணினா அந்த விசார சக்தி நமக்கு கொஞ்சம் இருக்கு ஆகையினால இந்த விசாரம் பண்ணினா புரியுறது ஆமா கல்யாணத்தின் மூலம் நான் சந்தோஷத்தை விரும்புறேன் அப்படின்னு அப்புறம் சொல்றோம் முதல்ல நான் விரும்புறது சந்தோஷம் தான் தெளிவா சொல்றதுக்கு யாருக்கும் தெரியல தெளிவா நினைக்கிறதும் இல்லை தெளிவா சொல்றதும் இல்லை தெளிவா தெரிஞ்சிருந்தா தானே சொல்றதுக்கு உண்மையிலேயே நான் விரும்புறது சந்தோஷம்தான் அப்படின்னு யாருமே சொல்றது சரி ஒரு ஒரு அசியம் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் பாருங்க அது மாதிரி ஒத்துக்கிறோம் நாங்கள்னா விரும்புறது சந்தோஷத்தை தான் சுவாமி இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த சந்தோஷத்தை நாம எங்க தேடுறோம்ங்கிறது அடுத்த கேள்வி எப்படி மோதிரத்தை தேடுறோம்னு முதல்ல புரிஞ்சான் அப்புறம் மோதிரம் எங்கே இருக்கு பாத்ரூமில் தொலைஞ்சுது பாத்ரூம்ல தொலைஞ்சத பாத்ரூம்ல தான் தேடணுமே தவிர வீட்டுல வெளியில ஒருவேளை திருஷ்டாந்திருஷ்டா ஏகதேசா உவமை ஒரு புடைத்துனால அது ஓரளவுக்கு வச்சுப்போம் இப்ப நாம இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை திருப்தியை நிறைவை உவகையை ஊரெல்லாம் தேடுகிறோம் சந்தோஷத்தை தேடுறோம் வச்சுக்கோ சந்தோஷத்தை எங்க தேடுறோம்னா அதுவும் தப்பா தேடும் நம்ம முதல்ல எதை தேடுறோம்னு தெரியல ரெண்டாவது அதை எங்க தேடணும்னு தெரியல சந்தோ ராஜா சொன்னார் ஆனந்தம் வெளியில இல்லை நம்ம தான் ஆனந்த ஸ்வரூபம் இது சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு நினைவுபடுத்தினார் அதேதான் நாங்களும் வெளியில வெளிச்சம் இருக்குதான் வெளிச்சம் இருக்குறான் பாருங்க அது மாதிரி நாமளும் என்ன பண்றோம்னா சந்தோஷத்தை வெளியில தேடிண்டே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நியூயார்க் வாஷிங்டன் பென்சில்வேனியா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்னமோ கலிஃபோர்னியா அப்புறம் மெல்போர்ன் சொல்லிட்டே போகலாம் சோழ வள நாடு சோறுடைத்துன்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் சிறப்பாக உண்டு சோழ நாடு சோருடைத்து சோறுனா அரிசின்னு அர்த்தம் இல்லை சோறுனா மோக்ஷம்னு அர்த்தம் தமிழ் சரியாக படிச்சிருக்கணும் சோறுனா மோக்ஷம்னு அர்த்தம் அந்த சோரும் கிடைக்கும் இந்த சோரும் கிடைக்கும் சோறு ரெண்டு இருக்கு ஒரு சோறு திங்கிற சோறு அந்த பாஷையில் சொன்னா தான் அது புரியும் அப்புறம் இன்னொரு சோறு புரிஞ்சுக்கிற சோறு மோக்ஷம் இல்லை சோழவள நாடு சோறு சொன்னா சோழ வந்து எண்ணற்ற கோயில்கள் தஞ்சாவூரில் எத்தனை கோயில்கள் அந்த கோயில்கள் அத்தனை கோயில்களும் தெய்வீகம் ததும்புகின்ற கோயில்கள் அத்தனை கோயில்கள்லயும் இருக்கக்கூடிய மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் மனிதனுக்கு அன்பையும் அறிவையும் வளர்க்க வல்லது அதனால சொன்னாங்க சோழ வள நாடு சோருடைத்துன்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்றோம்னா அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சுட்டு வந்து தஞ்சாவூர் கோயிலை சுற்றுறோம் கொஞ்சம் ஒரு மாதம் போய் தஞ்சாவூரில் கோவில்லாம் தரிசனம் போயிட்டு வரும் திரும்ப அங்கே போயிடும் நான் இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை நீங்கள் அதை புரிஞ்சுங்க சந்தோஷத்தை தேடுறோம் நாம சந்தோஷத்தை எங்க தேடுறோம்ங்கறத அடுத்த கேள்வி சந்தோஷத்தை தேடுறது வந்து பணத்துல தேடுறோம் பதவியில தேடுறோம் தவிர வேற ஒன்றும் வழியே சொல்றதுக்கு இல்லை பதவியில தேடுறோம் வீட்டுல தேடுறோம் கார்ல தேடுறோம் புகழ்ல தேடுறோம் எங்கெல்லாமோ தேடுறோம் மனைவி கிட்ட தேடுறோம் கணவன் கிட்ட தேடுறோம் குழந்தைகள் கிட்ட தேடுறோம் அரசியல்வாதிகள் தேடுறோம் கோயிலில் போய் சாமி கிட்ட தேடுறோம் இந்த மாதிரி யஜ்யங்கள்ல தேடுறோம் டிவியில சித்தில தேடுறோம் அது முடிக்கலாம் எனக்கு சொற்பொழிவு பண்ண மாதிரியே இருக்காது அதுல தேடுறோம் இப்ப எட்டு மணிக்கு நான் முடிச்சு எத்தனையோ பேர் போய் பார்க்க வேண்டியது இருக்கு நான் அதெல்லாம் கரெக்டா முடிச்சுடும் கவலைப்படாது இப்ப வந்து அதுல போய் தேடுறோம் அது என்ன ஆக போறதோ தெரியல அவனும் நம்ம கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான் இது என்ன ஆக போறது என்ன ஆக போறது உங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக ஓஞ்சு போய் இது எப்படியோ போட்டு போறது அப்படின்னு விடுற வரைக்கும் அந்த மெகா சீரியல் முடிய போறதில்லை முடிய போறீங்க கண்டிப்பா முடியாது உங்களுடைய உங்களுடைய அந்த வேகம் தான் அவங்களுக்கு ஆறு அவங்களுக்கு சௌகரியம் அனுகூலம் அதுதான் அவங்க சந்தோஷத்துக்கு ஹேத்து அது யாரோ சொன்னாங்க இப்போ அந்த டிவி சீரியல் எடுக்கிற ஆளே வந்து எனக்கு தெரியாதா இதை போய் யார் பார்ப்பார் அவரே சொல்கிறார் அந்த சீரியல் எடுக்கிறவரே சொல்கிறார் சமீபத்தில் ஒரு ஜோக்கு படித்தேன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பையனோட போறார் ஒருத்தர் நடந்து போறார் பையன் கூட போகிறார் சொல்கிறார் இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்றாத அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா பையன் கேட்குறேன் ஏன்னா அவங்க நம்ம கடையில் தான் சாமான் வாங்குறாங்க அது மாதிரி அது இப்போ இவங்க சீரியல் எடுக்கிற ஆளுக்கே விட்டுருவோம் விஷயத்துக்கு வரும் இந்த சந்தோஷத்தை எங்கே தேடுறோம்னு கேட்டால் இங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கும் நம்ம பெரியவங்க சொல்றாங்க நீ விரும்புவது ஆனந்தம் அந்த ஆனந்தம் புறத்தே இல்லை இல்லை இல்லை இல்லை நிறைய தடவை சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மாத்திரம் அது வந்து புரியவே மாட்டேங்கிறது நான் விரும்புவது இன்பம்னு சொன்னால் புரியறது அது திருஷ்டமா இருக்குது அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிற போது புரிய மாட்டேங்கிறது அதிருஷ்டமாக இருக்கு எவ்வளோ சிக்கல் பாருங்க நான் விரும்புவது சந்தோஷம் ஆனந்தத்தை நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த ஆனந்தம் நீ தான் அது உங்ககிட்ட கூட இல்லை அது நீயே அது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்மளால ஜீரணிக்க முடியல முதல்ல சொல்றது புரிஞ்சுது சந்தோஷம்னு ஆனால் ரெண்டாவது சொன்னது அது நீதாங்கிற போது நமக்கு புரியவே மாட்டேங்க அப்ப நம்ம கேக்குறோம் ஏன் நானே அதுவா இருந்தா நானே சக்கர இருந்தா நானே மைசூர்பாக இருந்தா நானே ஜிலேபியா இருந்தா நானே சுவாமி ஜிலேபியையும் மைசூர்பாக தேடி ஓடுறேன் மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாவதுதான் அதற்கு சுபாவம் படிச்சிருக்கீங்க நிறைய பேர் அப்புறம் வந்து நம்ம அந்த சந்தோஷத்தை வந்து நம்முடைய ஸ்வரூபம்னு சொல்ற போது புரியலை ஆனா சாஸ்திரம் பொய் சொல்லுமா பொய் சொல்லாது மகான்கள் பொய் சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் அப்ப என்ன பண்ணணும்னா விச்சாரம் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் வேற வழியே கிடையாது இப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா நீயே ஆனந்தம்னு சொல்றபோது நம்ம திரும்ப ஒரு கேள்வி கேட்கறோம் நானே ஆனந்தம்னா ஏன் ஆனந்தத்தை தேடிட்டு போறேன் அப்படின்னு கேட்டா நீ தேடிந்து போது முட்டாள்தனம் அப்படிங்கிறது சரி அப்படின்னா முட்டாள்தனம்னா அது என்ன பண்றதுன்னா முட்டாள்தனத்தை நீக்கிக்கணும் அதுக்கு என்ன பண்றதுன்னா விசாரம் பண்ணு ஆராய்ச்சி பண்ணு கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற அறிவே மனிதனுக்கு மட்டுமே இந்த விசார சக்தியை கொடுத்திருக்கிறார் கடவுள் மத்த எந்த ஜீவராசிக்கும் விசார சக்தி கிடையாது இது எப்படி இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் பார்த்த உடனே இந்த மண்டபம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கறோம் இதனுடைய நீளாகலத்தை பாக்கிறோம் ஒரு எல்லா விஷயத்தையும் விசாரம் பண்றோம் ஆராய்ச்சி பண்றோம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாததை எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதெல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணணுமோ ஆராய்ச்சி பண்றதில்ல எதை ஆராய்ச்சி பண்ண கூடாதோ அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இது ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் ஏன் இப்படி இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணப்படாதா நம்ம யாரும் அப்படி பண்றோமா ஆராய்ச்சின்னா என்னன்னா புறப்பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்றது விஞ்ஞானம் ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவது தெரியும் ஆராய்ச்சி பண்றதுக்கு குருவோட உதவி தேவைப்படுது ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணின ஒரு போய் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆராய்ச்சி பண்றது சுலபம் நாமளா ஆராய்ச்சி பண்ணினா மாட்டிப்போம் இப்ப சில பேர் சொல்றாங்க பாருங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருந்தாலும் சாயங்காலம் சொல்றேன் நான் யார் நான் ஆனந்தம்னு சொன்னோம் ஆனால் அதுக்கு இப்போ இந்த நிறைய பேருடைய அபியாசம் இருக்கு நான் யார்னு உட்கார்ந்து கேட்டுருங்கோன்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் யார் நான் யார் நான் யார் நான் ஐந்தரை உயரமாக இருக்கிறேன் நான் எண்பத்தஞ்சு கிலோவாக இருக்கிறேன் நான் வந்து இந்த ஜாதியைச் சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் தான் தோணும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்ங்கிறது நமக்கே புரியாது நான் ஆனந்தமாக இருக்கிறேனுங்கிறத நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு ஒருத்தர் புரிஞ்சுட்ட ஒருத்த போய் கேட்டால்தான் நமக்கு அவரால் புரிய வைக்க முடியும் புரிய வைப்ப சில சமயம் அதுவும் தகராறு இருக்கு நான் ஆனந்தம்னு யார் ஒருத்தர் புரிஞ்சுட்டு அவர்கிட்ட நாம போனோமானா நான் ஆனந்தம்ங்கிற விஷயத்த நான் ஆனந்தம்னு புரிஞ்சின்ற ஒருத்தருட்ருந்து நான் புரிஞ்சுக்க முடியும் இல்லாட்டி நான் யாருங்கிற கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியாது நான் யாருங்கிற கேள்வியை யாரு கிட்ட கேக்குறேன் எங்கிட்டயே நான் கேட்கிறேன் குரு வேண்டாம்னு வச்சுட்டு குரு வேண்டாம் சாஸ்திரம் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நானே தனியா எனக்கு நானே கேட்டுக்கிறேன் எனக்கு நானே நான் புஸ்தகமே படிக்கல எந்த புஸ்தகமும் படிக்கல யாராவது சொன்னால் அதெல்லாம் தகராறாக இருக்குன்னு சொல்லி நான் நம்பாம யார் வார்த்தையும் நம்பாம நானாவே படிக்கிறேன் நானாவே நினைக்கிறேன் நான் யாருன்னு யோசிச்சு பார்க்குறேன் என்ன பதில் வரும் நானே அஜானி அஜானியான எங்கிட்டையே நான் யாருன்னு கேள்வி கேட்டால் எனக்கு எப்படி ஞானம் வரும் வர முடியாது நான் யாருங்கிற கேள்விக்கு நானே விடை காண முடியாது ஏற்கனவே நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட போனாதான் நான் யாருங்கிற கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்கும் இல்லாட்டி நான் யாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கவே கிடைக்காது நீங்க ஞாபகம் வச்சுங்க நான் சொல்ற நியாயம் வந்து பெரியவங்கள்லாம் சொன்னது சுவாமி தயானு சுவாமிஜி இப்போ சமீபத்தில் தேனீ சொன்னாங்க ஐ ஆம் ஆஸ்கிங் ஓ ஆ நானே என்கிட்ட கேட்டுக்கிறேன் என்கிட்டயே நான் என்னை பற்றி கேட்டேன்னா எனக்கு ஐஎம் இக்னரென்ட் நானே அஜ்யானி அஜ்ஞானியான எங்கிட்டயே நான் யாருங்கிற கொஸ்டினை கேட்டால் எனக்கு எப்படி நாலெட்ஜ் வரும் வரவே வராது பெர்கிட்ட போ முறையா தெரிஞ்சுக்கணும்னு தான் கீதை சொல்றது உபனிஷத் சொல்றது எல்லா சாஸ்திரங்களும் திருவள்ளுவர் சொல்றார் பெரியாரை துணைக்கொள் அவர்களை சார்ந்து தெரிந்து நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைய விஷயங்களை சொல்றார் ஒரு குரல் அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர் அதை நான் நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு அருமறைவான் அதிகாரம் புல்லறிவான்ற அதிகாரத்தில் கடைசியில் சொல்றார் வள்ளுவர் அருமறை சோரும் அறிவு இலான் செய்யும் பெருமிரை தாமே தமக்கு இந்த குரலை நீங்க எத்தனை தடவை படிங்க நல்ல குரல் அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெரும் இறை தாமே தமக்கு இதனுடைய பொருள் அருமையான மறைகள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் நிறைமொழி மாந்தர்களுடைய சொற்கள் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பார் தொல்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னார் அப்ப இந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தை அருமறைங்கிறார் சேர்க்களாரும் இந்த சொல்ல கையாள்ற அருமறை அருமறைனா அருமையான அரிதான சிறந்த மேலான உயர்ந்த மறை அப்படின்னா சாஸ்திரங்கள் வேதங்கள் சோறும் சோரும்னா சார்ந்திருக்க அறிவு இலான் அறிவு இல்லாதவன் செய்யும் செய்வான் தனக்கு செய்யும் தமக்கு பெரும் தாமே தமக்கு தாமே தமக்கு பெரும் செய்யும் தனக்கு தானே பெரிய துன்பத்தை வரவழைத்துக் கொள்வான் நல்ல குரல் நான் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொல்றேன் நான் நினைக்கிறேன் அரு அருமறை சோறும் அறிவு இளான் செய்யும் பெருமிறை தாமே தமக்கு எந்த மனிதன் தன்னுடைய அறிவை சாஸ்திரங்களோடு சேர்த்துக் கொள்ளாமல் மனம் போனபடி வாழ்கிறானோ அவன் தனக்குத்தானே பெரும் தீங்கு இழைத்துக் கொள்கிறான் என்று வள்ளுவர் சொல்றார் இன்னைக்கு நிறைய பேர் திருக்குறள் படிக்க மாட்டோங்கிறாங்க போராட்டம் திருக்குறள் படிக்க மாட்டோம் இதை படிக்க மாட்டோம் பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் இது மத நூல் இது மத சார்புடையது இதெல்லாம் படித்தாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் கீழ்நிலைக்கு போயிடுவாங்க இதுக்கு பேர் தான் புல்லறிவு திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் அறிவே புல்லறிவுன்னு விட்டார் அவர் காலத்திலேருந்தே இது இருக்கு உலகத்தில் போராட்டம் எப்பவும் தொடர்ந்து இருக்கு முட்டாள்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் வாழ்றது மாத்திரம் இல்லை பிறருடைய மனம் போன போக்கெல்லாம் வாழ் வாழ்றத ஒத்துக்கவும் முடியாம எல்லாம் அவங்கவுங்க மனம் போன போக்கில் எல்லாரும் வாழ் வீடே நவகிரகமா இருக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பக்கம் திரும்பின் இருக்கு ஒன்று ஒன்று வந்து கிழக்க பார்த்துருக்கு நவகிரம்னாலே தெரியும் இல்லையா ஒன்னொன்னும் நேரம் பார்த்துக்காதுன்னு அர்த்தம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புதன் வந்து கிழக்க பார்த்துருக்கும் இந்த குரு வந்து வடக்கை பார்த்துருக்கும் இந்த இது என்னது ராகு ராகு தான் நினைக்கிறேன் ராகுக்கு எதுவும் கூட வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் ஒன்றுபடுத்துறது தர்மசாஸ்திரம் ஆன்மீகம் தான் நம்மளை ஒன்றுபடுத்தும் தர்மசாஸ்திரம் தான் நம்மளை ஒன்றுபடுத்தும் தர்மசாஸ்திரமோ ஆன்மீகமோ இல்லைன்னு வச்சு கூட எல்லாம் பிளவுபடுத்தும் ஆன்மீகம் மக்களை ஒன்றுபடுத்த வேண்டியது ஆன்மீகம் மக்களை பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட அமைப்பு அல்ல ஆக மணி எட்டாகிறது நான் நிறைவு செய்ய போகிறேன் விஷயத்துக்கு நான் இன்னும் வரலை ஆனால் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாக இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் நாம் வாழ்க்கையில் இதை ரெண்டை மாத்திரம் நல்லா நினச்சிட்ருங்க நாம் அனைவரும் எதை தேடுகிறோம் அதை எங்கே தேடுகிறோம் இது ரெண்டே கேள்வி நாம் எல்லோரும் ஆனந்தத்தை தேடுகிறோம் ஆனந்தத்தை புறத்தே தேடுகிறோம் ஆனந்தம் நமது ஸ்வரூபம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதை புரிந்து கொள்வதற்கு நாம் விசாரம் செய்ய வேண்டி இருக்கிறோம் விசாரம் செய்துவிட்டால் இந்த உண்மை நமக்கு விளங்கிவிடும் நாளை விசாரம் செய்வதற்கு நமக்கு நல்ல சிந்தனா சக்தியை பலத்தை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று குருநாதர் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்தளவிலே இன்றைய உரையை नरिशीरे ओं ईश्वर गुररात्मे मूर्तिद विभागिने व्योमेहाय ओम नम ओं शातिशाशा हरि ओम शान्ति शान्ति शान्ति ही